நாட்டிலை நேர்களுக்கு வணக்கம் தினமும் துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பழ்கி வீக்கம் மற்றும் வயிற்று பகுதியை என்னன்னு பார்ப்போம் வாங்க வெற்றிலை மற்றும் கல்யாண முருங்கை இலை இதற்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது வெற்றிலை ரெண்டு எடுத்துக்கலாம் கல்யாண முருங்கை இலை ஐந்து எடுத்து இரண்டியை நல்லா அரைச்சு விழுதாக்கி தண்ணீர் ஊத்தி கொதிக்க விடுவோம் அந்த தண்ணியில் ஒரு கால் தீக்கரண்டி மிளகுத்தூள் கலந்துட்டு அரைத்த வெற்றிலை மற்றும் கல்யாண முருங்கை இலை விழுதையும் அதில் கலந்து தீநீராக்கி இதை வந்து வெறும் வயிற்றில் காலையில் தினம் பருகி வந்தால் பல்கியூட்ரஸ் அதாவது கர்ப்பை வீக்கம் நீங்கிவிடும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் உள்ள தேவையற்ற சதை பகுதியும் கரையும் எடையும் குறையும்